அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்லை மாவட்டம் சுண்டவழியிலிருந்து சேமனுவன் இந்த சிந்தனை தலைப்பு அறிவு மனிதர் ஒருவர் தனியாக நடந்து கொண்டிருந்தார் அப்போது வழியில் ஒரு மூர்க்கன் அவரை நோக்கி கற்களை எரிந்து கொண்டிருந்தான் அவன் பக்கம் திரும்பி அவர் அன்புடன் அவனை அழைத்தார் மிகவும் பிரியமாக அவனிடம் சில ரூபாய்களை கொடுத்து இவற்றை நீ வைத்துக்கொள் நீ குறி தவறாமல் எரிய மிகவும் பிரயத்தனம் செய்திருக்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியுமே பாராட்டத்தக்கவை ஆனால் என்னிடம் இவ்வளவு பணம்தான் இருக்கிறது எனவே இவற்றை பெற்றுக்கொள் அங்கே தொலைவில் ஒருவர் வருகிறாரே அவர் என்னை காட்டிலும் நிறைய செல்வம் படைத்தவர் அவருக்கு நீ சில கற்களை பரிசீலித்தால் அவர் உனக்கு நல்ல வகுமதிகளை தருவார் என்று சொன்னார் அதனால் கவரப்பட்ட அவன் அந்த செல்வந்தர் மீதும் கற்களை எரிந்தான் இதை பார்த்த அந்த செல்வந்தருடன் வந்த மெய் காப்பாளர்கள் அவனை பிடித்து துவசம் செய்தனர் அவனை நைய புடைத்து அவன் எலும்புகளை உடைத்தனர் ஆம் செய்யும் செயலில் வாழும் வாழ்வில் விழிப்புணர்வையும் அறிவையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் எந்த ஒரு மனிதன் கூறுகிறானோ அந்த செயல் சரியானவையா என்று சிந்தித்து பார்த்து நாம் அதை சற்று யோசித்து நிதானிக்கின்ற போது நிச்சயமாகவும் இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி